அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்லதன் இல்லவள் மான்பான உள்ளதன் இல்லவள் நம்முடைய நாக்கையே திருப்பி பார்க்கறது டங் டிஸ்டிங் குரலாக இருக்கு இல்லதன் இல்லவள் மான்பானால் உள்ளதன் இல்லவள் இல்லவள் மாண்பானால் இல்லது ஏன் என்று இதை நாம் மாற்றி படிக்க வேண்டும் இல்லவள்னா மனைவி குடும்பத்தில் இருக்கக்கூடியவள் இல்லத்தை சேர்ந்தவள் கிரகலக்ஷ்மி மனைவி மானாக்கடை அதாவது மாண்புகள்லாம் தாழ்ந்த குணங்கள் அமைதியை தராத வாழ்க்கைக்கு பொருந்தாத தாழ்ந்த எண்ணமும் செயல்களும் உடையவளாக இருப்பாளே ஆனால் அப்படின்னு அர்த்தம் என் உள்ளது என்ன பிரயோஜனம் என்ன பலன் என்ன பயன் இல்லவள் இல்லவள்னா மனைவி மாண்பானால் மாண்பானால்னு சொன்னால் அதே தான் அதுக்கு நேர்மாறு அமைதியை தருகின்ற வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய உயர்ந்த எண்ணமும் செயல்களும் உடையவள் ஆனால் என் இல்லது என்னதான் நற்பயன் கிடைக்காது எல்லா நற்பயன்களும் கிடைக்கும் என்பது கருத்து ஆகவே மனைவி நல்ல பண்பு உடையவளாக இருந்தால் வாழ்க்கையில் இல்லாதது ஒன்றும் இல்லை அவள் நற்பண்பு இல்லை என்றால் நற்பண்பு இல்லாதவளாக இருப்பாளே வாழ்க்கையில் ஒரு சாரமும் இருக்காது என்பது கருத்து ஒருவனுக்கு இல்லான் நற்குண செய்கைகள் ஆயினக்கால் இல்லாதது அவள் அண்ணல் அக் அல்லாக்கால் உள்ளது யாதுங்கிறார் பரிமேலிழகர் வடிவேல் செட்டியாருடைய தெளிவுரையில் பார்க்கும்போது மனைவி அமைதியை தராத வாழ்க்கைக்கு பொருந்தாத எண்ணமும் செயல்களும் உடையவளானால் என்ன பயன் ஏற்கனவே படித்தது தான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் எல்லோருக்கும் துன்பத்தை தரும் அனைத்து தீமைகளும் குடும்பத்தில் ஏற்படும் என்பது இதனுடைய உள்ளார்ந்த பொருள் கருத்து மனைவி அமைதியை தருகின்ற வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய உயர்ந்த மேலான எண்ணங்களும் செயல்களும் உடையவளாக இருப்பாளே என்னதான் நற்பயன் கிடைக்காது குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் இன்பத்தை தரும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த பொருள் கருத்து அதாவது மனைவி நல்லவளாக இருந்துட்டா வேறு எதுவும் இல்லைன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் அவள்கிட்ட நல்ல குணம் இல்லைன்னா என்னதான் இருந்தாலும் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை செல்வம் நமக்கு புகழாக இருந்தாலும் மனைவி சரியா இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பிரயோஜனமில்லை அப்படிங்கிறது இந்த குரலின் பொருள் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று இந்த இரண்டு குரட்பாக்கள்லையும் இரண்டு மூன்று ஆகிய இந்த இரண்டு குரட்பாக்களிலும் இல்லறத்திற்கு வேண்டுவது மனைவியினுடைய நல்ல குணங்கள்தான் என்கிற கருத்தானது நன்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது மூதுரை பாடல் இருபத்தி ஒன்றில் அவ்வையார் இவ்வாறு இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை இல்லாலும் இல்லாளே ஆமாயின் இல்லாள் வலி கிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலிகிடந்த தூராய் விடும் இந்த பாட்டினுடைய பொருள் குணவதியான மனைவி வீட்டில் இருப்பாளே ஆனால் அந்த வீட்டில் இல்லாத பொருள் ஒன்றுமே இல்லை எல்லாத்துக்குமே ஒரு தனித்தன்மை தெய்வீகம் வரும் எல்லாம் நிறைவாக இருக்கும் மனைவி இல்லாத வீடு அல்லது கொடுஞ்சொற்களை கூறுகின்ற மனைவி உரைகின்ற வீடு இது எப்படிப்பட்டதுன்னா புலி பதுங்கி கிடக்கக்கூடிய புதருக்கு ஒப்பாகிவிடும் அப்படிங்கிறார் வீட்டுக்கு மனைவி அவசியம் தேவைங்கிறார் மனைவி இல்லாத வீடு சிறப்பு இல்லை ஆனால் அதே சமயம் கொடுமையான சொற்களை எல்லாம் பேசக்கூடிய மனைவி இருந்தால் அந்த வீடு எப்போமே புலி இருக்கிற ஒரு புதருக்கு சமம் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பதை நாம் புரிந்து நிறைவு செய்கிறேன் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்